நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமியலு வாயு துர்நாற்றத்தை போக்க கூடிய எளிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க ஆப்பசோடாவையும் சிறிது உப்பையும் தண்ணீரில் கலந்து வாய் கொதிச்சிட்டு வந்தனாலே வாயு துர்நாற்றம் நீங்கிவிடும் அது மட்டும் ஒரு லவங்கத்தை எடுத்து உணவிற்கு பின் அவ்வப்போது சுவச்சிட்டு வந்தாலும் வாயு துர்நாற்றம் நீங்கிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் புடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்